789 ஒன்பது அவர்கள் கூறியதாவது நபிசலாஹூ அலேஹி வசல்ல அவர்கள் தொடுகையை துவக்கும் போது கூறுவார்கள் கூறுவார்கள் ருக்கு விலிருந்து முதுகை நிமித்தும் போது சமி அல்லாஹு என்று கூறுவார்கள் பின்பு நிலைக்கு வந்து அல்லது என்பார்கள் பின்பு சஜிதாவுக்காக குனியும் போது தக்பீர் கூறுவார்கள் பின்பு தலையை சஜிதாவிலிருந்து உயர்த்தும் போதும் தக்பீர் கூறுவார்கள் பின்பு இரண்டாவது சஜிதா செய்யும் போதும் கூறுவார்கள் பின்பு அதிலிருந்து தலையை உயர்த்தும் போதும் தக்பீர் கூறுவார்கள் இவ்வாறே தொழுகையின் எல்லா ரக்காத்துகளிலும் செய்வார்கள் இரண்டாம் ரக்காத்திலிருந்து எழும்போதும் தக்வீர் கூறுவார்கள்